வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் நிகழ்ச்சிக்காக உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் உணர்ச்சி வயப்படுதலும் எதிர்வினையாற்றுதலும் நம்முடைய இயல்பான குணங்களாக இருக்கின்றன ஆனால் இந்த இரண்டு குணங்கள் நம்முடைய வெற்றிக்கு முட்டுக்கட்டையாக இருக்கிறது ஏனென்றால் நாம் எதை செய்தாலும் அறிவில்லாதவர்கள் கேளையும் கிண்டலும் செய்யத்தான் செய்வார்கள் அதையெல்லாம் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொண்டு எதிர்வினையாற்ற தொடங்கினால் நம்முடைய இலக்கைத்தான் நாம் தவற விடுவோம் ஒரு பதினைந்து பதினாறு ஆண்டுகளுக்கு முன்பு இந்தியாவின் மிகப்பெரிய தொழில்நுட்ப நிறுவனத்தில் பொறியியல் பட்டம் பெற்று இரண்டு இளைஞர்கள் வெளியே வருகிறார்கள் இவர்களோடு படித்த மற்ற எல்லா இளைஞர்களும் லட்சக்கணக்கில் ஊதியத்தோடு மிகப்பெரிய நிறுவனங்களில் அணிவாய்ப்பினை பெற்று செல்கிறார்கள் இந்த இரண்டு இளைஞர்களோ தெருக்களில் இறங்கி புத்தகம் விற்க தொடங்குகிறார்கள் மற்ற இளைஞர்கள் எல்லாம் இவர்களை நோக்கி கேளியும் கிண்டலும் செய்கிறார்கள் இவ்வளவு படித்துவிட்டு இவ்வளவு பெரிய நிறுவனத்தில் படித்துவிட்டு புத்தகம் விற்க செல்வதற்கையும் உள்வாங்கிக் கொண்டு எவ்வித எதிர்வினையும் மாற்றாமல் தங்களுடைய இலக்கை நோக்கி இந்த இரண்டு இளைஞர்களும் பயணப்பட்டார்கள் வியாபாரத்தில் புதிய புதிய யுக்திகளை பொருத்தினார்கள் தாங்கள் செய்யும் தொழிலை ஒரு நிறுவனமாக பதிவு செய்து இந்தியா முழுவதும் பரவ செய்தார்கள்த்தணிக்கு சென்ற நண்பணியில் இருந்து விலகி இந்த நிறுவனத்திற்கு பணிக்கு வரும் அளவிற்கு இந்த நிறுவனம் உயர்ந்து கொண்டே சென்றது அவ்வாறு இந்த இரண்டு இளைஞர்களும் புத்தகம் விற்கும் பொழுது பிறருடைய கேலிக்கும் கிண்டலுக்கும் பதில் சொல்லி இன்றைக்கு சச்சின் பன்சால் விஜய் பன்சால் என்ற இரண்டு இளைஞர்களை நாம் நிச்சயமாக அறிந்திருக்க முடியாது அல்லது பிளிப்கார்ட் என்ற மிகப்பெரிய நிறுவனம் இந்தியாவில் உருவாகாமலேயே போயிருக்கலாம் ஆக நாம் எப்பொழுதும் நம்முடைய இலக்கை நோக்கிச் செல்லும் பொழுது பிறருடைய கேலையும் கிண்டலையும் ஒரு பொருட்டாக எடுத்துக்கொள்ளவே கூடாது இதை வலியுறுத்தும் வள்ளுவர் இரண்டு செய்திகளை வலியுறுத்துகிறார் வறுமையுள் மிக கொடிய வறுமை எது என்றால் தம்மிடம் வரக்கூடிய விருந்தினரை உபசரிக்காமல் அதாவது எப்படி இருந்தாலும் அடுத்த வேலை உணவுக்காவது வீட்டில் உணவு இருக்கும் அவ்வாறு இருக்கும் பட்சத்தில் வரக்கூடிய பகிர்ந்து உபசரிப்பார்கள் கூட தங்கள் இல்லத்தில் உணவில் உபசரிக்க முடியாமல் இருக்கக்கூடிய நிலைதான் வறுமையுள் மிகக் கொடிய வறுமை என கூறும் வள்ளுவர் அதே நேரத்தில் வல்லமையுள் மிகச்சிறந்த வல்லமை எது என்றால் தம்மை இகழக்கூடியவர்கள் அல்லது அறிவில்லாமல் அவ்வாறு பொறுத்துக்கொண்டால் நிச்சயமாக நாம் தான் வல்லமை பெற்றவர்கள் என வலியுறுத்துகிறார் அவாரு வல்லமையோடு இருந்தமையால்தானே இன்று பிளிப்கார்ட் என்ற மிகப்பெரிய நிறுவனம் இந்தியாவில் உருவாகி இருக்கிறது திருக்குறள் அறுத்துப்பால் அதிகாரம் பதினாறு குறையுடைமை குரல் எண் நூத்தி இன்மையுள் இன்மை விருந்துறாள் வன்மையுள் வன்மை மடவார்பொரை மீண்டும் குரண் இன்மையுள் இன்மை விருந்துறாள் வன்மையுள் வன்மை மடவார்பொரை இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி